நற்றினி அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று தேசத்தந்தை மகாத்மா காந்திஜியின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர் வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் காந்திஜி நடைப்பயிற்சி மேற்கொண்ட தெருவில் கிடந்த பஞ்சை எடுத்து பத்திரப்படுத்த சொன்னார் மறுநாள் ஞாபகமாக அதை கேட்டு வாங்கி ராட்டையில் நூல் நூற்பதற்கு பயன்படுத்திய நிகழ்ச்சி பிரசித்தமானது எவ்வளவுதான் நற்ப பொருளாக இருந்தாலும் அதில் மனித உழைப்பு இருக்கிறது அதை மதிக்க வேண்டும் கருத்து